திருச்சிற்றம்பலம் திரு சேரமான் பெருமான் அருளி செய்த திருவாரூர் மும்மணிக் கோவை திருச்சிற்றம்பலம் விரிகடல் பருகி அளறு பட்டன்ன கரு நிறமேகம் கல்முகடேரி நுண்துளி பொழிய நோக்கி ஒன் தொடி பொலங்குழை மின்ன புருபவில்லிட்டு இளங்கெழிற் செவ்வாய் கோபம் ஊர்தர கைத்தலம் என்னும் காந்தல் மலர முத்திலங்கெயிரனும் முல்லை அரும்ப குழலும் சுணங்கும் கொன்றை காட்ட எழிலுடை சாயில் இளமையில் படைப்ப உள்நிறை உயிர்ப்பெனும் ஊதை ஊர்தர கண்ணீர் பெருமழை பொழிதலின் ஒன்னிறத்தஞ்சன கொழுஞ்சேற்றி எஞ்சான் மணியும் பொன்னும் ஆசரு வயிறமும் அணி கிளரகிலும் ஆரமும் உறிஞ்சி கொங்கை என்னும் குவட்டிடை இழிதர பொங்கு புயல் காட்டியோளே கங்கை வறுவிசை தவிர்த்த வார்ஷடை கடவுள் அறிவை பாகத் பாகத்தன்னல்லாரோர் எல்லையில் இரு பலிசொரியும் கல்லோ சென்ற காதலர் மனமேம் மனமால் புறவாதே மற்றன் செய்யும் வாய்ந்த கணமால் விடையுடையோன் கண்டத்தினமாகித் தோன்றின கார் தோன்றில தேர் சோர்ந்தன சங்கோர்ந்தபீர்கான்றன நீரெந்திழையாள் கண் கண்ணார்னுதல் எந்தை காமரு கண்டமெனையிருண்ட விண்டால் உருமொடு மேலது கீழது கொண்டல் விண்ட மண்ணார் மலை மேல் இளமையிலால் மடமானனைய பெண்ணாம் பெண்ணாழினி என்னாய் கழியும் பிரிந்துரை வேறைகழிவொள்வாள் மின்னீ உருமெனும் அரைகுரல் முரசம் ஆற்ப கை பெய் வெஞ்சிலை கோலி விரி துளியன்னும் மின்சரந்துறந்தது வானே நிலனே கடியவாகிய களவணன் மலருடே ிய தளவமும் அந்தன் குலை மேம்பட்ட கோடலும் கோபம் உடலை மேம்பட்ட காந்தலும் இவற்றுடே கா வெெந்துயர் தருமேலவரே பொங்கிரும் புரிஷை போக்கரவளையங்குலும் பகலும் காவில் மேவி மாசரு வேந்தன் பாசரையோரே யானே இன்னே அழகில் ஆற்றல் அருஜுனர் கஞ்சான்று உலவா நல்வரம் அருளிய ம நந்தண்ணாரூர் சிந்தித்து போல துயர் உழந்தழிய கண்யில வேம் துயிலானோயாம் தோன்ற தோன்றி தீ தோன்ற வந்ததால் மாதோம் அயலாய அண்டத்து கப்பாலான் அந்திங்கட்கண்ணியான் கண்டத்து கொ பாயகார்ாரும் முக்கொடு மின்னொடு வந்தது காதலர்த்தம் தேரும் தெருவும் சிலம்புகுந்தது சில்வளைகள் சோறும் சில பல அங்கே நெறிந்தன துன்னரு நஞ்சாரும் ஆரூர் அணைய அணங்கினு கேம் அணங்குரை நெடுவரை அருமை பெணாது மணங்கமிழ் தெரியல் சூடி வை கலும் விடுசுடர் நெடுவேல் முன்னடி விளக்கா கடுவிசை காண்யாற்று நெடுநீர் நீந்தி ஒரு தனி பெயரும் பொழுதிர் புரி குழல்வான மகளிரின் மல்வழங்கலத்தானா காதல் ஆகுவரென்று புலவி உள்ளமுடு பொருந்தா கண்ணல் கலைபிணை தீரிய கையறவை தி மெல்விரல் நிரித்து விம்மி வைதுயிர்த்து அல்லியங்கோதை அழலுற் அங்கு எல்லையில் இருந்து திரிபுரம் எரிய ஒரு கனை தெரிந்த அறிவை பாகத்தாரூர் வளமலி கமல வாழ்முகத்து இளமயிர் சாயல் ஏந்திழைதானே இழையார் வனமுலை ஈர்ந்தண் புனத்தில் உழையாகப் போர்ந்ததொன்றுண்டே பிழையா சீர் அம்மான் அனலாடி ஆரூர்கோன் அன்றுரித்த கை மா நேர களிறு களிறு வழங்க வழங்கா அதற்கதிர் வேல் துணையா வெளிறு விரவ வருதி கண்டாய் விண்ணின் நின்றிழிந்த பிளிறு குரற் கங்கை தாங்கிய பின்யகன் பூங்கழல் மாட்டு ஒளிரே மணி பூங்கிமயோர் செல்லும் ஓங்கிருளே இருள்பூரி கூந்தலும் எழில் நலம் சிதைந்தது மருள் பூரி வண்டரை மாலையும் பறிந்தது ஒண்ணுதல் திலகமும் அழிந்தது கண்ணம் மைநிறம் ஒழிந்து சென்னிறமெய்தி உள்ளரி கொடுமை உரைப்ப போன்றன சேதகம் பறந்தது செவ்வாய் மேதக குழை திருமுகம் வியப்புள்ளுருத்தி இழை கொங்கையும் இஞ்சாந்தழியி கலையும் துகிலும் நிலையேற்லங்கி என்னிது விளைந்த வாரணமற்ற அன்னது மறிகிளம் யாமே செரி பொழில் அருகுடையாரோர் அமர்ந்துரை அமுதன் முருகு விரி தெரியல் முக்கண்மூர்த்தி மராமரச் சோலை சிராமலை சாரர் சுருப்பிவர் நறும்போது கொய்ய பெருஞ்செறி வனத்தில் ஞான் பிரிந்ததி பொழுதே புழுது கழிந்தாலும் பூம்புனங்கா தில்கி எது கொடியிடையாயே காண் தொழுதமரர் முன்னஞ்சேர் மொய்கழலான் முக்கணான் நான் மறையான் மன்னும் சே போலொருவன் வந்து வந்தார் எதிர்ச்சென்று நின்றேன் கிடந்த வந்தார் தழைகள் தந்தார் அவையொன்றும் மாற்றகில்லேன் தக் செந்தாமரை வண்ணன் கண் வேள்விசெற்ற செந்தாமரைவண்ணன் தீர்த்தச்சடையன் ஷிராமலைவாய் சூழ் நந்தாவனஞ்சோள் குளிர்புனத்தே புனமயிர் சாயர் பூங்குழல் மடந்தை மனைமலி செல்வம் மகிழாளாகி ஏதில நொருவன் காதலனாக விடுசுடர் நடுவுனின் ரடிதலின் நிழலம் அடியக தொழிக்கும் ஆறழர்கானத்து வெவ்வினை வேடர் வெறியி மெய்விதிரெறியும் செவ்வித்தாகி முள்ளிலை ஈந்தும் முளித்தாழிலும் வெள்ளிலும் பறந்த வெள்ளிடைமருங்கில் கடுங்குறற் கதனாய் நெடுந்தொடர்பிணித்து பாசம் தின்ற தேகாலும்பர் மறையதழ் மீந்த மயிர் புன்குரம்பை விரிநறை கூந்தல் வெள்வாய் மறத்தியர் விருந்தாயினங்கொள் தானே திருந்தா கூற்றன பெயரிய கொடுந்தொழில் ஒருவன் ஆற்றல் செற்ற அண்ணலாரூர் செய்வளர் கமல சீரடி கொவ்வை குயில் மொழி கொடியேன் கொடிகேனுடங்கிடையாள் கொய்தாரான் பின்னே அடியால் நடந்தடைந்தாளாக பொடியாக நாரூர் மூன்றெறித்த நாகஞ்சேர்த்தின் சிலையான் தன்னாரூர் சூழ்ந்த தடம் தடப்பார் புனர்ச்சடை சங்கரன் தன்மதி போல் முகத்து மடப்பால் மடந்தை மலரனை சேக்கையர் பாசம் பிரியே இடப்பால் திரியில் வெறுபும் இருஞ்சுரஞ்சென்ற நாளால் படப்பாலனவல்லவால் தமியேன் தையல் பட்டனவேம் பட்டோர் பெயரும் மாற்றலும் எழுதி நட்ட கல்லும் மோதூர் நத் தமும் பல்முறம் பதறும் அல்லது படுமழை வரன்முறை அறியா வல்வெயிற்கான கோதை செல்லமானினம் அஞ்சில் போதி நோக்கிற்கழிந்து நெஞ்சறி உடமையின் விளக்காது விடுக கொங்கை கழிந்து குன்றிடை அடைந்த கொங்கிவர் கொங்கமும் செலவுடன் படுக மென்றோல் குடைந்து வெயில் நீளை நின்ற குன்ற வேய்களும் கூற்றடை தொழிக மாயிரும் கடற்றிடை வை கல்லாயிரம் பாவையை வளர்ப்போய் நீனி பாவையை விளக்காது பிழைத்தனை மாதோ நலத்தகம் அலை புனலாரோர் அமர்துரை அமுதன் கலையமர் கையன் கண்ணுதலெந்தை தொங்கலம் சடை மூடி கணிந்த கொங்கலர் கண்ணி ஆயின குரவே குரபங் கமல் கோதை கோதை வேலோன் பின் பிரபும் கடுங்கெவ்வாய் அறவும் சடை கணிந்த தன்னை கடை கணித்த கடிமலர் கொன்றையும் திங்களும் செங்கண் நரவுமங்கே முடிமலராக்கிய முக்கன் மிக்க செக்கரொக்கும் படிமலர் மேனி பரமன்னடி பரவாதவர் போல் அடிமலர் நோவ நடந்தோ கடந்ததெம் அம்மனை மனையுறை குருவி வளைவாய்சேவல் சினைமுதிர் பேடை செவ்வி நோக்கி ஈனில் இழைக்க வேண்டிய அன்போரை கூற மேல் முயங்கி கண்ணுடை கரும்பின் நுண் தொடு பெருவளம் தழிய பீடு சொல் கிடைக்கை வரும் புனலூரன் பார்வையாகி மடக்கொடி மாதற்கு வலையாய் தோன்றி படிற்று வாய்மொழி பல உள்ளத்துள்ளது தெளி திற்கறந்து கள்ள நோக்கமோடு கை தொழுதிரைஞ்சி எம்மீ லோயே பாண அவனில் அமரரு அமரருமரியா ஆதிமூர்த்தி குமரன் தாதை குளிர்ச்சடையிறவன் அரை கழல் எந்த யாரூராவண துறையில் தூக்கும் எழில்மென் காட்சி கண்ணடியனைய நீர்மை பண்ணுடை சொல்லியற் தம் பாலோனே பாலாய சொல்லியற்கே சொல்லு போய்பான்மகனே ஏலா இங்கென்னு கிடுகின்றாய் மேலாய தேந்தன் கழல் கொன்றை செடையான் தாழ் சூடும் பொய்யே பொய்யால் தொழிதனும் அருளும் இறை கண்டம் போலிருண்ட மையார் தடங்கண் மடந்தையர் கேட்கிற பொல்லாது வந்து கையாலடி தொடல் செல்லல் நில் புல்லல் கலையளையல் ஐயாயவை நன்கு கற்றாய் பெரிதும் அழகியதே அழகுடை கிங்கிணி அடிமிசை அறற்ற தொழிலுடை சீருபறை பூண்டு தேரீர்த்து ஒரு களிருட்டி ஒன் பொடியாடி பொறு களிர்னைய பொக்கமோடு பிற்றாழ்ந்து பூங்குழற்சிராரோடு தூங்குநடை பயிற்று அக்கரை உடுத்தி ஐம்படை கட்டி இருக்கும் ஒளிர் புன்குஞ்சி கிளவி புதல்வன் தன்னை உள்ள சொரிந்த வெள்ளத்தீம்பால் உடையவாகிய தடமென் கொங்கை வேண்டாது பிரிந்த விரிபுணலூரன் பூண்டாங்ககலம் புல்குவன் எனப் போய் பெருமடம் உடைய வாழிவார் சடை கொடுவெண் திங்கட் கொழு நில வைக்கும் சுடு பொடியிந்த அகல தன்னல்லாரூர் திண்டிர் செய்த சிறை கேள் செம்புணல் போல நிறையொடு நீங்காய் நெஞ்சம் நீ நீ இருந்திங்கென்போது நெஞ்சமே நீளிரொட்கண் ஆயிரம் கைவட்டித்தனாடி தீயரங்கத்தை வாய் அறவசைத்தான் நண்பனை தோற்கண் பமைக்க செய்வான் நல்லூரன் திறம் திறமலி சின்மொழி செந்துவர் வாயின எங்கையற்கே மரமலி வேலோனருழுக வார்ச்சடையான் கடவுர் துரைமலி ஆம்பல் பல்லாயுரத்து தமியே எழினம் நரைமலி தாமரை தன்னதென்றே சொல்லும் நற்கயமே கயங்கெழு கருங்கடல் முதுகு தெருவுபடை இயங்கு திள்கடவியொழின் மீன் கவரல் வேண்டி கைமிகு தாள வட்டம் எய்ப மீமிசை வீசி முன்னீர் குடரென வாங்கி கொள்ளை கொண்ட சுரிமுக சங்கும் சுடர்விட பவளமும் எரி கதிர் தொகுதியும் கூடி விரிகர் நிலவும் செக்கருந்தாரகை உருவது காட்டும் உலவா காட்சி தன்னந்துறைவன் தடவரையகலம் கண்ணுர கண்டது முதலா ஒன்னிற கால கதிர்மதி கதிர்மதிக்குழவியை கோளை திடுக்கும் கொள்கை போல மணிதிகள் மிடற்று வானவன் மறுபும் அனிதிகள் அகல தன்னல்லாரூர் ஆர்களி விழவின் அன்னதோர் பேரலர் சிரந்தது சிறுநல்லூரே ஊரெலாம் துஞ்சி உலகெலாம் நல்லென்று பாறலாம் பாடவிந்த மா துறையாயீசன் மணி நீர்மறை காட்டு பூந்துரை வாய்மேந்துறங்காபு புள்ளும் துயின்று பொழுதிருமாந்து கழுதுறங்கி நல்லென்ற கங்குல் இருள்வாய்ப் பெருகியவார்பனினாள் துள்ளும் கலைக்கை சுடர்வண்ணனை தொழுவார் போன். உள்ளும் உருக ஒருவர் தின் தேர்வந்துலா தருமே உலா நீர் கங்கை ஒரு செடை கறந்து புலா நீர் ஒழுகப் பொறு களிருத்த பூதநாதன் மூர்த்தி திருமட மலைமகள் ஒரு குறு கொடுத்து தன் அன்பின் அமைத்தவனா ஆரூர் நண்பகல் புலாநீர் கங்கை ஒரு சடை கறந்து நீர் ஒழுக பொரு களிருத்த பூதநாதன் ஆதிமூர்த்தி திருமட மலை மகள் ஒரு குறு கொடுத்துத்தன் அன்பின் அமைத்தவன் ஆரூர் நண்பகல் வலம் புரியாமா வலம்பூரி அடுப்பா மாமுத்தரிஷி சலஞ்சலம் நிறைய ஏற்றி நலந்திகள் பவள செந்தி மூட்டிப்புலம்பட துடுப்பால் ஒப்பத்துழாவி அடா அதட்ட அமுதம் வாய்மடுத்து இடா அயோ ஆயமோடு உண்ணும் பொழுதில் திருந்திழை பனைத்தோள் தேமொழி மாதே விருந்தின் நடியேர் கருளுவென மலைமுகம் நோக்கி முருவலி திரைஞ்சலின் அரைக்கமழெண்ணை சிருணுந்துள்ளி பொங்குபுனலுற்றது போலயனங்கம் எல்லாம் தானாயினேம் ஆகினேம் அழிப்பவர நலாடி பேயினவன் பாரோம்பும் பேரருளான் தீயினவன் கண்ணாழன் ஆரோர் கடலார் மடப்பாவை தன்னாரும் கொங்கைக்கே தாழ்ந்து தாழ்ந்து கிடந்த சடை முடிச்சங்கரன் தாழ்பணியாம் தாழ்ந்து கிடந்துனைவார்கிளை போலயர் வேர்கி சூழ்ந்து கிடந்த கரை மேல் திரையென்னம் வீழ்ந்து கிடந்தலறி துயிலாதி விரிகடலே திருச்சிற்றம்பலம்